என் வீட்டின் வாசலில் தூங்க விட்டிருந்தேன் அதை நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் பார்த்ததும் அவர்களின் முகம் மாறிவிட்டது ஆயிஷாவே மறுமை நாளில் அல்லாஹுவிடம் மக்களில் மிக கடுமையாக வேதனை பெறுபவர் அல்லாஹுவின் படைப்பிற்கு தங்களின் படத்தை ஒப்பாக்குபவர்கள் ஆவார் என்று நபிசல்ல உடனே அதை நாங்கள் துண்டு துண்டாக கிழித்தோம் அதிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு தலை அணைகளை உண்டாக்கினோம் ஐந்து ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம்